உங்கள் மீது தனது தண்டனையை அல்லாஹ் இறக்கி வைப்பான் பின் அவனை அழைத்தாலும் அவன் உங்களுக்கு பதில் கூற என்று நபி சொல்லு ஆனி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு ஒன்று ஆறு ஒன்பது இது ஹசன் என திருமதிமாம் கூறுகிறார்கள்